லையே என்று கூறினார்கள் அதற்கு நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக நானும் அசர்தொழவில்லை என்று கூறினார்கள் நாங்கள் புத்ஹான் எனும் பள்ளத்தாக்கை நோக்கி சென்றோம் நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் அசர் தொழுகைக்காக உழு நாங்களும் அதற்காக ஒழு சூரியன் மறைந்த பின் அசர் தொழுதார்கள் அதன் பின் மகிழி தொழுதார்கள்